நீங்கள் நடந்தவர்களாக மெதுவாக அமைதியை கடைபிடியுங்கள் கிடைத்ததை தொழுங்கள் உங்களுக்கு தவறியதை நீங்கள் தொழுது முழுமைப்படுத்துங்கள் என்று நபிசல்லு அனிபுல் அவர்கள் கூறினார்கள் ஒன்பது பூஜ்ஜியம் முஸ்லிம் ஆறு உங்களில் தொழுகையை நாடி வந்தவர் தொழுகையில் இருந்தவர் போலாவார் என்று முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் கூடுதலாக உள்ளது